நாற்றின நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் பேன்கள் நீங்க எளிய மறந்து காட்டு சீருகத்தை எலுமிச்சம் சாறு கலந்து நன்றாக அரைத்து அதை தலையில நல்ல ஸ்கால்ப்ல படும்படி பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சு வந்தா ஒரு இரு நாட்களில் பெண்கள் நீங்கிவிடும் ட்ரைப்பரையும் பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்